அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எஸ் இனுவேல் பால் வாங்கிக் கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது கை கால்களில் சிறு காயங்கள் ஏற்பட்டன மிதிவண்டிக்காரர் ஐயா மன்னித்துக் கொள்க அவர் மன்னிப்பு உறுதி சொல் என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்ல செய்தார் அவர்தாம் அன்னை தமிழுக்கு அறுமணியாற்றிய தேவினேய பாவனார் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலையடிகள் தமிழை ஆலன வளர்த்து மான்புறச் செய்தவர் தேவினேய பாவனார் மொழி தேவினய பாவனார் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் மானங்காத்தவர் தமிழ் தமிழர் நலம் காப்பதனையே தம்முடைய உயிர் மூச்சா கொண்டவர் இத்தகைய சிறப்புக்குரியவரது தேவனையே பாவனார் உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியாய் தமிழ் என தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனையே பாவனார் உலகின் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே என்பதும் மொகஞ்சாதார அரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரீமை என்பதும் பாவானரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம் அவர் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தார் என்று கூறினார் இத்தகைய தமிழ் மீது பற்றுக்கொண்ட தேவிநேய பாவனாரின் வழியை நாமும் பின்பற்றி தாய்மொழியாம் தமிழை நேசிப்போம் அதை வளர்ப்போம் நிச்சயம் தமிழின் பெருமை உலக செய்யும் நன்றி